ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் நம் குழந்தைகளுக்கு என்னென்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இது ரொம்ப முக்கியம் நாம் என்னென்னெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறத சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு சொல்லணும் அதெல்லாம் சொல்லலைன்னா குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது யாரை கௌரவமாக நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு தானாக தெரியாது அது படிப்புகளிலேயும் வரக்கூடியதான விஷயம் இல்லை தாயார் தகப்பனார்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது அப்படி குழந்தைகளுக்கு தாயார் தகப்பனாருடைய பெருமைகளை சொல்லணும் தாயார் தகப்பனார்கள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாது ஆகினாலே தாயார் தகப்பனார்களை ஈஸ்வரனாக பார்க்க கற்றுக்கணும் யான்யனவத்தியானி கர்மானி தானி சேவித்தவ்யானி அனவதத்தியானி கர்மானி அப்படின்னா நாம் செய்ய வேண்டியதான கட்டாயம் செய்ய வேண்டியதான காரியங்கள் அவைகளுக்கு அனவதத்தியானி கர்மானி அப்படின்னு பேர் அந்த நாம் செய்ய வேண்டியதான கடமைகள் காரியங்களே கட்டாயம் தானி சேவித்தவ் யானி கட்டாயம் செய்யணும் எது இதெல்லாம் நல்ல காரியங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு தாயார் தகப்பனார்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நோய்தி மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எது முக்கியமான காரியமோ அதை தான் முதல்ல செய்யணும் அனாவசியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது யான்யஸ்மாக சுச்சரித்தானி தானித்தையோ பாஸ்யாணி நமக்கு எது நல்லது கொடுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதோ நம்முடைய குடும்பத்திற்கு எது ஒரு உயர்வை கொடுக்கிறதோ அததான் நாம் ஆதரிக்கணும் தானித் தொயோ பாஸ் யாணி அவைகளை தான் நீங்கள் உபாசிக்கணும் அவைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் நோஜிதராணி மற்ற காரியங்கள்லாம் தேவையே இல்லை அவசியமே இல்லை ஏகேச்சாஸ்மஸ்ரேஜாகுசோ பிரணாந்த பிரஸ்வசவியம் எது நல்ல காரியம் எது கெட்ட காரியம் அப்படின்னா நல்லவைகளை செய்யக்கூடியதான பிராமணர்களைப் பாரு ஸ்ரேஜாகும்சா பிராமண தேசம் நன்னா இருக்கணும் லோகா சமஸ்தா சுக்கினோபவன்தோ எல்லோரும் நன்றாக இருக்கணும் எல்லோரும் நன்றாக வாழணும் அப்படின்னு காரியங்கள் செய்யக்கூடிய பிராமணர்கள் எல்லா இடங்கள்லேயும் இருப்பா அவர்களைப் பார் அவர்களை தான் நீ உபாசிக்கணும் அவர்களை விடவே கூடாது அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் அவர்களோடு தான் நாம் ஸ்னேகம் வச்சுக்கணும் பழக்கம் வச்சுக்கணும் அவர்கள் என்ன செய்வா தேசத்திற்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதை அவ்வ செய்துன்னு வருவா அதையெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் களவு தானம் பிரசஸ்தேன்னு கலியில தானத்தினால் அடைய முடியாததே கிடையாது அப்படின்னு சாதுக்கள் நிறையா சொல்கிறாள் அதெல்லாம் போய் பார்க்கணும் கொடுக்க கற்றுக்கணும் தானம் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஸ்ரத்தஜாதேயம் அந்த தானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ரத்தையோடு கொடுக்கணும் ஸ்ரத்தான்னால் நாம் செய்யக்கூடியதான தானம் ரொம்ப பயனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறோம் அஸ்திக்க புத்தியோடு இருக்கணும் அப்படி செய்யணும் அஸ்ரத்தஜாதேயம் அனாவசியமான காரியங்களுக்கு பணமே கொடுக்கக்கூடாது அனாவசியமாக தனக்குன்னு தன்னுடைய சுகத்திற்கு அப்படின்னு ஒரு ரூபா கூட செலவழிக்கப்படாது அனைத்தும் மற்றவர்களுடைய சுகத்திற்கு பயன்படணும் அனாவசியமாக நம்மள்கிட்ட உள்ள சாமான்களை மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது பணம் நிறையா இருக்குது அப்படின்னா ஃபோனை மாற்றிகின்றே இருக்கிறது செல்ஃபோனை நன்னாக இருக்கிற ஃபோனையே கொடுத்து கொடுத்து வாங்கிகிட்டே இருக்கிறது கைப்பைய மாற்றிகிட்டே இருக்கிறது வீடை மாற்றிகின்றே இருக்கிறது நன்னாக இருக்கிற வீடையே விற்றுட்டு இன்னொன்று வாங்கிறது பணம் இருக்குது கையில் இப்படி இதெல்லாம் அனாவசியமான செலவுகள் நமக்கு ஒரு புண்ணியத்தையும் கொடுக்காது அப்படி நீங்கள் செலவழிக்கக்கூடாது ஒரு ரூபாய் செலவழித்தாலும் கூட ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படி ஒரு ரூபாய் செலவழிச்சா கூட அதிலேருந்து நமக்கு பெரிய பலன் வரணும் அப்படி யோஜனை பண்ணி செலவு பண்ணணும் அப்படி யோஜனை பண்ணி தானம் பண்ணணும் அனாவசியமாக ஒரு செலவு வருது அப்படின்னா அஸ்ரத்தயாதேயம் வேண்டா வெறுப்பாக செய்யணும் செய்யும்படியான கட்டாயம் வருது அப்படின்னா இப்படி செய்யும்படியாக இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு செலவழிக்க கற்றுக்கோ ஸ்ரீயாதேயம் நல்ல தானமாக இருக்குது பெரிய பலனை கொடுக்கறது ஒருத்தருக்கு ரொம்ப தேவைப்படுறது அப்படின்னு நாம் ஒரு தானம் பண்ணும்படியாக வருது அப்படின்னா சந்தோஷமாக கொடுக்கணும் ஹ்ரியாதேயம் ஒரு ஒரு தர்மத்திற்கு நாம் ஏதோ தானம் பண்ணுறோம் ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பணம் கொடுக்கறது வெட்கப்பட்டு கொடுக்கணும் அந்த காரியத்துக்கு பத்தாயிரரூபா செலவாகுறது அப்படின்னா நாம் ஆயரருபா கொடுக்குறோம் அப்படின்னா பத்தாயிரரூபா நம்மளால் கொடுக்க முடியல ஆயிரம் ரூபாய்தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற வெட்கத்தோடு கொடு அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் பியாதேயம் பயத்தோடு கொடுக்கணும் பெருசாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்கப்படாது ஒரு ரூபா கொடுத்தாலும் கூட பயத்தோடு கூட பக்தியோடு கொடுக்கணும் சம்விதாதேயம் ஏதோ போனா போற எத்தனையோ கொடுக்குறோம் அதோடு இதுவும் இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தானம் பண்ணாதே அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சம்விதாதேயம் முழு மனதோடு ஒரு ரூபாய் முழு மனதோடு கொடுக்க கத்துக்கோ அதே கர்ம வி முக்கியமாக எதற்கு தானம் பண்ணணும் எது முக்கியமோ அதற்கு முதல்ல கொடுக்க கற்றுக்கோ எது முக்கியம் அப்படின்னா அசயஜி தே கர்ம விசிகிச்சாவா விற்ப விசிகித் வா உலகம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு தான் முதல்ல கொடுக்கணும் விறத்த விசிகித்சாவா சாத் விறத்தம்னா ஆச்சாரம் ஒழுக்கத்தோடு கூட ஒரு உயர்ந்த காரியம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு தான் முதல்ல கொடுக்கணும் ஏதா அசம் மர்ஷிண யுக்தா ஆயுக்தா அலூஷ்ஷா தர்ம காமா சோ உலக நன்மைக்காக நடக்கக்கூடியதான காரியங்கள்லேயும் ஆச்சாரமாக நல்ல ஒழுக்கத்தோடு நடக்கக்கூடியதான காரியங்கள்லேயும் தான் சாதுக்கள் நிறைஞ்சிருப்பா நல்ல எண்ணத்தோடு உள்ளவர்கள் அங்கேதான் நிறைஞ்சு இருப்பா அங்கே கொண்டு போய் கொடுக்க கற்றுக்கணும் அங்கே போய் நாம் இவ்வளோ கொடுக்கறதா இவ்வளோ கொடுக்கறதான்னு யோஜனை பண்ணப்படாது நிறையா கொடுக்கணும் அலூக்ஷா தர்ம காமா சிஹூ நிறையா கொடுக்கணும் தர்ம காமாகா நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாமல் கொடுக்க கற்றுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது மேற்கொண்டு அடுத்து உபன்யாசத்துலே பார்ப்போம்